தலைப்பு எட்டு தானை புடைச்சூழ தலைவன் வெளிப்படுதல் அவ்விடையை பெற்றுக்கொண்ட வீதிவிடங்கன் தன் அரண்மனைக்கு வந்து தயிலம் சந்தனம் கஸ்தூரி பால் தயிர் நெய் பழம் முதலான அபிஷேக திரவியங்களும் மாணிக்கமாலை மரகத மாலை முத்துமாலை பவளமாலை பொன் மாலை வஜ்ஜிரமுடி ரத்தன குண்டலம் முதலான திரு கொன்றை மாலை தும்பை மாலை வில்வமாலை சண்பகமாலை முல்லை மாலை மல்லிகை மாலை முதலான திரு வெண்பட்டு கோசிகப்பட்டு பீதாம்பரம் முதலான திரு மற்றும் வேண்டிய திரவியங்கள் எல்லாமும் தியாகேசர் கோயிலுக்கு காரியக்காரர்கள் வசத்தில் முன்னதாக அனுப்புவித்து பின்பு தான் மஞ்சனச்சாலையில் வாசநீராடி வெண்பட்டு உடுத்தி சிவத்தியானத்துடன் திருநீறு தரித்து திலகம் அணிந்து கிரீடம் குண்டலம் கண்டசரம் வாகுவளையம் பதக்கம் சரப்பழி கடகம் ஆழி பொற்பூநூல் பொன் அரைஞான் உதரபந்தனம் வீரகண்டை முதலான பூஷணங்களும் பூண்டு கொண்டு ஜோதிமயமான பீதாம்பர உத்தரியம் மேலே தரித்து கொண்டு நவரத்தினம் இழைத்த ஒரு பொற்பிறம்பை கையில் பிடித்து கொண்டு அரண்மனை வாசலை விட்டு வெளியே புறப்பட்டு வேதபாரகராகிய வேதியர் முதலானவர்களுக்கு பல தானங்கள் செய்து மனோவேகமும் பின்னடையத்தக்க வேகமான நடையுள்ள நான்கு குதிரைகளை கட்டிய மகாமேருவைப் போல உயர்வுள்ள இரத்தன கசிதமாகிய ரதத்தின் மேல் ஆரோக்கணித்து கொண்டனன் அப்போது வேதவேதியர் மீமாசகர் தார்கீசர் வையாகரனர் சோதிடர் ஆயுள்வேதியர் வேதாந்தியர் ஆகம சித்தாந்தர் புராணிகர் சமயசாத்திர பிரசங்கிகள் முதலான வித்யா வல்லவர்களும் மந்திரி பிரதானி தானாதிபதி முதலான காரிய தலைவர்களும் சினேகர் உறவினர் புரோகிதர் முதலானவர்களும் மன்னர் மண்டலீகர் பட்டவர்தனர் மகுடவர்தனர் முதலான அரசர்களும் தங்கள் தங்கள் பெருமைக்கு தக்க வாகனங்களில் ஏறி சூழ்ந்து வரவும் நெற்றி பட்டம் கிம்புரி முதலான அணிகளை அணிந்து அலங்காரம் செய்த மத யானைகள் கர்ச்சித்து வரவும் முத்துக்குஞ்சம் முத்துவடம் முத்துவாலி கிங்கினி மாலை பொற்களனை முதலான அணிகளால் அலங்கரித்த வழியுள்ள குதிரைகள் கனைத்து வரவும் வீர பட்டம் வீரசங்கிலி வீரகண்டை முதலான அணிகளை அணிந்த வீரர்கள் ஆரவாரித்து வரவும் மங்கள பாடகர் பாடவும் வந்தியர் மாகதர் புகழவும் மங்கள மங்கையர் வாழ்த்தவும் நாடக கணிகையர் நடனஞ்செய்யவும் பட்டாங்கு படிக்கவும் கட்டியங்கூறவும் அஷ்டமங்களையை ஏந்தி சுமங்கலிகள் சூழ்ந்து போகவும் வெள்ளை வட்ட குடைகள் நிழல் தரவும் வெண்சாமரை வீசவும் மயிர்குஞ்சங்கள் சுழற்றவும் பூந்தட்டு எந்தவும் பேரிகை தம்பட்டம் தக்கை உடுக்கை சச்சேரி தாளம் மத்தளம் தாரை சின்னம் மல்லரி சங்கம் எக்காளம் ருத்ரவீனை நாரதவீனை தும்புருவீனை இராவணாஸ்தம் கிண்ணரி புல்லாங்குழல் முதலான தோற்கருவி துளைக்கருவி கஞ்சக்கருவி மிடற்றுக்கருவி நரம்புக்கருவி என்கின்ற ஐவகையான முப்பத்திரெண்டு வாத்தியங்களும் முழங்கின தேரிற்கட்டிய மணிகளின் ஓசை கணீர் கணீர் என்று சத்திக்கவும் ஆடுகின்ற மாதரது அடிகளிற்பூண்ட சிலம்போசை கலீர் கலீர் என்று ஒழிக்கவும் சகல மங்கள சம்பிரம ஆடம்பரங்களுடன் மாளிகைகளின் வாயில்கள் தோறும் மலர்பந்தரிட்டு மணிமாலைகள் தூக்கி வாழைக் கமுகுகள் நாட்டி மெழுகி கோணமிட்ட திண்ணைகளிற பூரண கலசங்களும் பொற்பாவைகளும் முளைப்பாளிகைகளும் முக விளக்குகளும் வெண்சாமரைகளும் இணைக்கையல்களும் கண்ணாடிகளும் பூந்தட்டுகளும் மங்களமாக வைத்து அலங்கரித்தும் பரிமள திரவியங்களை கலந்த பன்னீர் தெளித்து தூளி எழும்பாமல் கலஞ்செய்து ஆடல் பாடல் முதலான வினோதங்களை கொண்டு விளங்கிய வீதியினிடத்து தேவேந்திரன் தியாகராஜ தரிசனம் போவது போல அவ்வீதி விடங்களென்னும் ராஜகுமாரன் தேரை நடத்தினான்